அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சலு அலி அவர்களிடம் சிலர் வந்து குரானையும் நபி வழியையும் கற்றுக் கொடுக்கும் சிலரை எங்களோடு அனுப்புங்கள் என்று வஞ்சகமாக வேண்டினர் அன்சாரிகளான நபி தோடர்கள் எழுபது நபர்களை தேர்வு செய்து அவர்களோடு நபி செல்லவாஹு அலிஹிவசல்ல அவர்கள் அனுப்பினார்கள் அவர்களை குரானை தெரிந்தவர்கள் ஓதுபவர்கள் என்று கூறப்படும் அவர்களில் ஹராம் என்ற என் மாமாவும் ஒருவர் இவர்கள் குரானை ஓதுவார்கள் இரவில் தாங்களும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் பகலில் தண்ணீர் கொண்டு வந்து பள்ளியில் வைப்பார்கள் அதை விற்று உணவு வாங்கி திண்ணை தோடர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்குவார்கள் இவர்களைத்தான் நபிசல்லும் அலைகி செல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் அழைத்து சென்றவர்கள் சதி செய்து அவர்கள் ஊரை அடையும் முன்பே அன்சாரிகளை கொன்றுவிட்டார்கள் இறக்கும் முன்பு அந்த அன்சாரிகள் இறைவா எங்கள் நிலை பற்றி எங்கள் நபிக்கு நீ எடுத்து காட்டுவாயாக உன்னை நாங்கள் சந்திக்க வந்துவிட்டோம் திருப்தி திருப்தி கொள்வாயாக என்று கூறினார்கள் அணியில் தாகும் அவர்களின் மாமா ஹராமின் பின்னே ஒருவன் வந்து ஈட்டியால் குத்தினான் ஈட்டி அவர் வயிற்றுக்கு முன்னே வந்தது அப்போது காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று அவர் கூறினார் அப்போது மதினாவில் தம் தோடர்களிடம் தோடர்களே உங்களின் சகோதரர்கள் நிச்சயமாக நாங்கள் உன்னை சந்திக்க வந்துவிட்டோம் உன்னை நாங்கள் பொருந்தி கொண்டோம் எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று துவா செய்தார்கள் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று முஸ்லிம் ஏழு ஒன்று நான்கு ஏழு இது முஸ்லிமின் வாசகமாகும்